ராமோ விக்கிரகவான் தர்ம சாது சத்திய பராக்கிரமஹ் ஒரு ஆச்சரியமான பிரமாண வாக்கியம் ஏதேதோ தர்மம்னு தேடி போவதை ராமனே தர்மம் பகவானே தர்மம் கண்ணனே தர்மம் ஆக பகவானையே தர்மம்னு கொள்ளுகிறோம் தர்மத்தை அறிந்து கொண்டு நடக்க வேண்டும் நாம் நேர்மையோடு இருப்பதோ பொய் பேசாமல் இருப்பதோ திருடாமல் இருப்பதோ பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் இருப்பதோ இவைகளும் தர்மங்கள் பெருமானுடைய திருவடிகளை பற்றுதல் தர்மம் பகவானே தர்மம் அப்ப நாம ஒத்தரும் தர்மத்தை தெரிஞ்சுக்கணும் தர்மம் என்னதுன்னு தெரிஞ்சுனுட்டா நான் நடந்துட்டு இருப்பேன் அப்படின்னு பலர் சொல்லலாம் அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியே என்றோ பாரதத்தில் தர்மம் எழுதி வைக்கப்பட்டது ராமாயணத்தில் தர்மம் கூறப்பட்டது ஆனா நாம் அந்த ஆக்சஸ் அந்த பிரமாணத்துக்கு அந்த புஸ்தகத்துக்கெல்லாம் நமக்கு ஒரு கிடைக்கணும் மூலியம் அது கொஞ்சம் சுலபமா கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தர்மத்தை பற்றி என்ன மகாபாரதத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கடந்த சில நாட்களாக பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த தர்மத்தை தெரிஞ்சு நிட்டதுனால எனக்கு என்ன லாபம் கண்டிப்பா அதை கடைபிடிப்போம் கடைபிடித்ததுனாலே இவ்வுலக வாழ்க்கைக்கும் ஆனந்தம் அவ்வுலகத்திலும் இடம் கட்டி போகும் ஆகையால் தர்ம இருப்பது சிறந்ததே நூத்தி மூணாவது கேள்வி யக்ஷன் கேட்கிறார் யாரை பண்டிதன் என்று கொண்டாட வேண்டும் பண்டிதன் பண்டிதன் அவர் பண்டித்தரா இருக்கார் ரொம்ப நாளா பண்டிடா இருக்கார் அந்த நாள்லாம் சன்ஸ்கிரிட் பண்டிட் தமிழ் பண்டிட் ஹிந்தி பண்டிட் அப்படின்னு சொல்லுவார் இந்த பண்டிட் பண்டித்தர் யாரு பண்டான அறிவு ஞான பண்டித்தர் அறிவுடையவர் ஞானமுடையவர் ஞானி ஞானியத்தான் பண்டிதன் பண்டித்தன் குரு நம்ம சட்டுன்னு பண்டித்தன் தான் என்ன நினைச்சோண்டு வேதத்தை அத்தியனம் பண்ணிருக்கார் தலகு பாடமா கூட ஒப்பிக்கிறதுக்கு தெரியும் அவர் தான் பண்டித்தரா நாலாயிரம் பாசரங்கள் அழ்வார்கள் பாடி உள்ளார்களே அவர்தான் பண்டித்தரா ஆனா இந்த கேள்விக்கு தர்மபுத்தம் இதெல்லாம் சொல்றதா தெரியல நன்னா என்ன புத்தகத்தை வேணா கொடுக்கும் முதல் பக்கத்திலேருந்து கடைசி பக்கம் வரைக்கும் ஒரு புரட்டு பொருட்டு ஒப்பிச்சிருவார் அவனா பண்டித்தனா சொல்றதா தெரியல எந்தாதப்போர் சதஸ்துக்கு போனாலும் அவருடைய பேச்சு திறன் தனி எப்படியும் பேசி அந்த சதஸ்தைய தம் பக்கம் திருத்தி ஜெயிச்சு நின்றுவார் அவரை பண்டிதனா ஒத்துக்கிறதா இல்லை கையில தங்கத்தோட போட்டு இருப்பார் நல்ல ஷஹப்பு போத்தி கொண்டிருப்பார் பண்டிதனாக ஒத்துக்கொள்ளப்படவில்லை அப்ப பண்டிதங்கிறது யார் யாருங்கிறதுக்கு தர்மபுத்திரன் பதில் சொல்றார் கஹா பண்டிதா புமான் யாரொரு மனிதன் பண்டிதன் அறியத்தக்கவன் இவன் பண்டிதன் என்ன யாரை சொல்லலாம் தர்மஜா தர்மம் அறிந்தவன் தான் பண்டிதன் யாருக்கு தர்மம் தெரியாதோ அவன் பலக்சன் கல்லாதன் எத்தனை கல்வி அறிவு பிரயோஜனம் இல்லை என்னது தர்மம்னு தெரியணும் ஓஹோ நான் அத்தனை புத்தகத்தையும் படிச்சிருக்காரு சுவாமி ஆனா தப்பு காரி மீடுவோம் அப்படின்னு அவன் அர்த்தம் சாஸ்திரம் எந்த தர்மத்தை சொல்லிருக்கோ அதை மீறி நடக்கிறோம் அப்ப நாம் படித்த கல்வி நம் உதவிக்கு வராது ஆதிசங்கர பகவத் பாதர் தெரிவிக்கிறார் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே ரக்ஷதி நீ எவ்வளவு படிச்சிருக்கலாம் இலக்கியா இருக்கலாம் என்ன வாதத்தவனா நீ பண்ணலாம் ஆனா மரணப்படுத்தியில் இது தனி உன் உதவிக்கு வராது என எது வரும் பரம தர்மமான கோவிந்தம் தான் வருகிறான் பகவான் உருத்தன்தான் இப்ப வருவது அவர் என்ன கேட்பிருக்கிறீமோ தர்மத்து தெரிஞ்சுலியா என்ன தர்மம்னு தெரிஞ்சு இல்லையா சாஸ்திரத்துல சொன்ன தர்மத்தை மீறி நடக்காமல் இருக்கிறாயா இவைகள் மட்டும்தான் கேட்ப நம்ம அப்ப போய் நான் எவ்வளவு ஒப்பித்தல் போட்டியில ஜெயிச்சிருக்கேன் தெரியுமா எவ்வளவு பாட்டுக்கள் எல்லாம் எழுதியிருக்கேன் தெரியுமா எவ்வளவு இலக்கியம் தெரியுமா இலக்கணம் தெரியுமா மீமாசம் தெரியுமா அவர் இதெல்லாம் இல்லையே உன்னுடைய பிறப்ப ஒழித்து இறப்ப ஒழிக்க வேணும் என்னால் என்னையே தர்மம் என்று தெரிந்து பற்றினாயா அப்ப ஜானின்னு அவர் ஒண்ணு ஞானின்னு டூ பெருசா படித்தவனத்தான் கொண்டதா எங்க பார்த்தீங்கன்னாலும் வளர்ந்து இருப்பவன் தர்மத்தை கடைபிடிப்பவனாலோ அவன் தான் ஞானி ஆகிறான் அதனாலே நம்ம எங்கயோ பறந்துட்டோமே எங்கேயோ வளர்ந்துட்டோமே ரொம்ப படிப்பறிவு இல்லையே நம்மால பக்தனாக முடியுமா என்னெல்லாம் ஆறு கவலைப்பட வேண்டிய இல்லை யாரு தர்மம் அறிந்திருக்கிறானோ அவன்தான் ஞானி அவன்தான் பண்டிதன் இனி மேற்கொண்டு இந்த நமக்கு எது தர்மம் பகவான் எதை தனக்கு தர்மம் எத சீத்த தர்மம் பண்டிதன் இப்போ யார் பண்டிதன் தர்ம தர்மம் ஆரோ பண்டிதோயா அவனை சொல்லிவிட வேண்டும் தர்ம அறிதல் என்ன இந்த வால்மீகி ராமாயணத்தினுடைய தொடக்கத்தில் நாரதரை வால்மீகி கேட்கிறார் கோன்பத்தின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரவான் தர்ம சத்தியவாக்கியோ திருடவர்த்தவன் யார் கல்வி ராமனே தர்ம அறிந்தவன் பதில் தனக்கு எத தர்மம் நினைச்சிருக்காருன்னு பார்ப்போம் ரெண்டு மூணு இடம் தெரிவிக்கிறேன் தர்மத்தை பத்தி ராமன் எப்படி பேசிருக்காரு எல்லா இடத்தையும் பார்த்தோம்னா கடைசியில் எது தர்மம் அதை நாம் எப்படி தெரிஞ்சிருக்கணும் முடிவு கொண்டுள்ள ராமன் காட்டுக்கு புறப்பட வேண்டும் கை கை நீ பதினாலு வருஷம் காட்டுக்கு போ பரதனுக்கு பட்டம் இதுதான் உன்னுடைய தந்தையாரின் விருப்பம் என்று அந்த புறத்துல கூப்பிட்டு சொல்லுட்டாள் அங்கிருந்து விடை பெற்றுக் கொண்டு நேர கௌசல்யனுடைய அந்த புறத்துக்கு ராமன் போனார் கௌசல்லை நல்ல தங்க கிண்ணியிலே சோறு பிசிந்து வைத்திருந்தார் ராமன் வந்தா கொடுக்கணுங்கிறதுக்காக வந்தார் நல்ல உயர்ந்த தங்க ஆசனம் போட்டு வச்சிருக்கா கௌசல்லை ராம இதுல உட்கார் நாளைக்காய எடுத்துன்னா உனக்கு பட்டாபிஷேகம் நடக்க போறது இந்தா சாப்பிடுச்சு அப்படின்னு வச்சு கொடுக்குறா அந்த தங்க சிம்மாசனத்தில் ராமன் உட்காரவே மாட்டேங்கிறார் ஏன்னு சொல்றாசனம் போறவர் பண்ண வேண்டியது தூக்கி வாரி போட்டது கௌசல்யக்கு என்ன ராம பேசுறேன் எதுக்காக நீ புல் உட்காரணும் ஏன் இந்த ஆசனத்தில் உட்கார கூடாது ராமன் பதில் சொல்றார் நாம் காடுவோம் தந்தையாருடைய விருப்பத்தின்படி பதினாலு ஆண்டுகள் சீக்கிரம் கழிச்சுட்டு வந்துடுறேன் தாயே ஜாகிரதையா கௌசல்லை புலம்பி கவித்தாள் கைப்பிடித்தோட காட்டுக்கு ஏகுவது குற்றம் செய்யாதே நீங்க இரு என்ன அவளுக்கே சொல்லிட்டார் அவள்கிட்டத்தான் எல்லா தர்மத்தையும் கத்துந்தார் வசிஷ்டர் கத்து கொடுத்திருக்கார் தசரதன் கத்து கொடுத்திருக்கார் தாயார் கத்துக் கொடுத்திருக்கார் ஆனா அது அத்தனையும் ராமன் இப்ப திரும்ப அவளுக்கே தர்மத்தை எடுத்துரைத்தாள் அங்க என்ன தர்மம் சொல்லப்பட்டது கணவன் இருக்கும் போது பிள்ளையோட பொறப்பு போடப்படாது இங்க இருக்க வேண்டும் தர்மத்தை அறிந்து நடந்து கொள் மாறாதே என்று ராமன் உபதேசித்தார் நேர சீத்தையோட அந்த போனார் சீத்தையை பார்த்து சீத்தையை நான் காட்டுக்கு போயிட்டு வரணும் கைகையினுடைய விருப்பம் பதினாலு வருஷங்களை ரொம்ப சீக்கிரம் கழிச்சுட்டு திரும்பி வந்துடுறேன் இந்நாட்டில இருந்து மாமனார் மாமியார் நினைக்காதே தந்தை தாய் நினைத்துக்கொள் இந்த நாட்டையே உன்னுடைய கனகபுரி மிச்சிலா தேசமாக நினைத்துக்கொள் ஊருக்கு போயிருக்கிற பரதனும் சத்ருகனும் வருவா பரதன தம்பியா நினைச்சுக்கோ சத்ருகன வயத்துல புரிந்த பிள்ளையா நினைச்சுக்கோ ஜாகிரதையா நாட்டை பாத்துக்கோ நான் போயிட்டு வரேன் சொன்ன உடனே சீத்த தெரிவித்தாள் ராமா கொஞ்ச முன்னாடி கௌசல்யனுடைய அந்த அவளுக்கு எடுத்து சொன்ன தர்மம் எனக்கு இல்லையா உன்ன பண்டித்தன் எல்லாரும் கொள்ளாடுறா ஆனா தர்மத்தை மாத்தி பேசறியே சொல்லச்சே கணவனை விட்டு விட்டு தனி வழியே சொன்னாய் இப்ப என்னடத்தில் பேசும் போது என்ன நாட்டுல இரு நீ மட்டும் போயிட்டு வரேன்னு சொல்லுகிறாய் தர்மத்தை மாச்சாதே உன்னோட கூட வருவது தர்மம் உடனே சொன்னார் சீதே நீ ரொம்ப சுகுமாரியா வளர்ந்திருக்கேன் செல்வ பெண்ணாக காடு சுடும் வேண்டாம் நாட்டுல இருந்து சொன்னார் சீதை திரும்ப சொன்னார் நீ பிரிவினும் சுடுமோ காடு உன்னை விட்டு பிரிந்தால் நாடே சுடுமே ராமா உன்னோட குடி இருந்தால் காடும் இனிக்கும் நாடும் கஷக்கும் நமக்கு இந்த நாடு வேண்டாம் என்ன புறப்பட்டாள்ர்மத்தை கௌசல்லைக்கு தர்மத்தை சொல்லிட்டு வர அதே தர்மத்தை சீத்தை எடுத்து அப்ப அவ கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு ஒண்ணுமே பேசாத கேழ்ந்து போயிட்டாளா இல்லையே ஆனால்தான் சீதையை கல்யாணம் பண்ணி கொடுக்கறச்சே இந்த ஸ்லோகம் ஜனக்கர் சொல்றார் இஎம் சீதா மமசூதா சக தர்ம சரி கவ ரமா நீ தர்ம மார்கத்தில் நடந்த வருவாள்யங்கமாட்டாள் எப்போ நினைச்சிருந்தா ஜனக்கர் கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கார் அப்ப பெண்கள் ஸ்ரீகள் புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான தர்மம் என்ன ஆணே கணவனே தர்மத்தின்படி போயிருந்தா தாராளமா உதவிக்கு நுண்ணலாம் மேல பேச வேண்டிய தேவையே இல்லை ஆனா அவர் தர்மத்தின் வழி மீறி அதர்மத்தின் வழி போக ஆரம்பித்த திருத்த வேண்டியது மனைவியினுடைய கடமை அப்ப அந்த பெண்களுக்குத்தான் தர்மசாஸ்திரம் எவ்வளவு பெரிய கடமை கொடுத்திருக்கு தர்மத்தை அறிந்தவர்களாய் ஒரு இல்லம் அந்த இல்லத்தில் தர்மமே கடைபிடிக்கப்படுகிறது அப்படிங்கறத உறுதி செய்துக்க வேண்டிய முக்கியமான கடமையை பெண்கள் இடத்துல சாஸ்திரம் கொடுத்துட்டு போயிருக்கு இல்லத்தரசன் கேள்வியே பட்டிருக்க மாட்டேங்குது இல்லத்தரசி அதான் கேள்விப்பட்டிருக்கும் ஏன்னா இல்லத்தரசன் சொல்றாள் எல்லாம் ஆண்கள் சேர்ந்து கொஞ்சம் புகார் பண்ணணும் என்ன பல பேர் பண்ணி விட்டாருப்ப பெண்கள் எல்லாம் புகார் பண்றா இது இல்லையே அது இல்லையனு ஆண்களும் பண்ணலாம் ஏன் சமயங்களும் இல்லத்தரசன் சொல்லப்படாட்டா இல்லத்தரசின்னு சொல்லியிருக்கேன் இவர் அரசனா இல்லவே இல்லையே அதனாலதான் சொல்லவே இல்ல இப்போ தர்மத்தை எவன் பாதுகாக்கிறானோ அவனுக்குத்தான் அரசு பட்டம் அந்த பெண்ணு தான் அதை காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கிறவள் கடமை இருந்தாலே உரிமை அதிகம் உரிமை இருந்தாலே கடமை அதிகம் ஆகையாலய பெண்ணரசியான சீதாதேவி ராமனுக்கே தர்மத்தை எடுத்து வைத்தாள் நான் உன் கூடத்தான் வருவேன் அப்ப ஸ்திரீக்கு இருக்கிற தர்மத்தை அவள் எடுத்து சொல்லுட்டா ராமனும் கௌசல்யிடத்துல சொன்னார் சீத்தையும் ராமனிடத்தில் ராமனிடத்தில் பேசுகிறாள் எனக்கு எது தர்மம் தெரியுமா சீதை கத்திரிய தர்மமாக யுத்தத்தை செய்தல் அதை நான் முக்கியமா கருதலே எப்படின்னு நான் காப்பாத்துவேன் சந்தியாவந்தனம் பண்ணுதல் தர்ப்பணங்கள் பண்ணுதல் பித்திருக்காரியம் பண்ணுதல் கோயில் கட்டுதல் குடம்பெட்டுதல் இதெல்லாம் எனக்கு முக்கியமான தர்மமே இல்லை ராமன் சீத்தையிடத்துல சொல்றார் ஆந்திர சம்சன் அனைத்து ஜீவராசிகள் இடத்திலையும் கருணையோட இருத்தல் இதுதான் எனக்கு முக்கியமான தர்மம் சீதே என்ன ராமன் தன்னுடைய தர்மத்தை சொல்லிவிட்டார் அதனால தர்மஜன் இப்ப ராமன பண்டித்தன் எப்படி சொல்லலாம் அவருக்குன்னு இருக்கிற தர்மத்தை தெரியும் விட்டார் இப்ப இதே ராமன் நிறையா கோவில் கட்டி வைக்க போறேன் எல்லாருக்கும் தான தர்மம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி இருந்தா அவரை பண்டித்தன்னே ஒத்துக்க மாட்டோம் தர்மம் தெரிந்தவன் சொல்றா அனைவரையும் ரட்சிக்கும் தர்மம் தெரிந்தவன் தனக்கு இருக்கிற முக்கியமான பணியே யாரையும் காத்து கொடுத்தல் ஜீவராசிகளை காப்பாற்றுதல் அப்ப ராமன் தன் தர்மத்தை என்னன்னு சொல்லுறார் கருணை ஜீவர்களை காத்தல் இது தனக்கு தர்மம் எடுத்து சொல்லுட்டார் அப்ப சீதையின் தர்மத்தை பார்த்தோம் ராமன் சொல்லிருக்கிற தர்மத்தையும் பார்த்தோம் இத சீதன் அண்ணா ஒரு சமயத்துல சீத்தைக்கு சந்தேகம் கொடுத்து இவர் ஆனா எல்லாம் காப்பாத்தி கொடுக்கறேன் கொடுக்கிறேன்னு சொன்னார் ஆனா நம்ம பாட்டுக்கு தனியா இப்ப காட்டுல இருக்கும் ராஜ்ய வேலையெல்லாம் ஒண்ணுமே இல்ல அதனால விட்டதுன்னு டூ ரொம்ப திருப்தியா ஃப்ரீயா இருக்காரு போல்றது ராமன் இவர் பண்ண பத்திக்கையும் ஞாபகம் வச்சிருக்காரான்னு தெரியலே நாளானா போயிண்டே இருக்கு ராட்சசர்களை முடிச்சுட்டு ஊருக்கு திரும்பி போகண்டாமோ சீத்த மெதுவா ராமன்ட்ட ஒரு கேள்வி கேக்குறா ராம கையில எப்பவும் வில்ல புடிச்சுட்டே இருக்கியே எனக்கு என் தந்தையார் ஒண்ணு சொல்லி கொடுத்துருக்காரு கையில ஆயுதம் இருந்துட்டே இருந்தா யாரையானு வெட்டலாமா கொல்லலாமான்னு சொல்லத் தோணும் நீ இந்த ஆயுதத்தை பிடிச்சுட்டே வில்ல வேணா கீழே வச்சுருவேன் தான் அவர் சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த வில்ல என்ன பொம்மையாட்ட பிடிச்சிருக்கியா இல்ல யார் யாரும் போறியா இல்லையா இந்த கேக்கணுங்கிறது கொஞ்சம் குத்தலா கட்டா சீதே ராமன் சட்டுன்னு புரிஞ்சுவிட்டா சீதை எதுக்கா கேக்கிறான்னு அத்தகன் ஜீவிதன் ஜக்கியம் தம்பா சீதே சலக்மணாம் நகிப்பிரதிஜான் சம்சிருத்திய பிராமணே விசேஷத்தா சீதே ஒரு நாளும் ஒன்னு கைவிட மாட்டேன் விட்டாலும் விடுவேன் இலக்குவன கைவிட மாட்டேன் இலக்குவன கைவிட்டாலும் விடுவேன் நான் பண்ணிருக்கிற பிரதிஜை தர்மத்தை மீறவே மாட்டேன் எப்ப இவர்களை காப்பேன்னு உறுதி பூண்டு விட்டேனோ அவசியம் இவர்களை காட்டே திருவேன் தர்மத்தில் மறந்து போயிட்டார்னு சொல்ல வில்ல கெட்டியா பிடிச்சிருக்கார் யாரை விட்டாலும் வில்லையும் உறுதியும் ராமன் விடவே மாட்டான் அப்ப ராமன் தர்மம் கிருப்பையு பார்த்தோம் சீத்தை தர்மம் ராமனுக்கு துணை நிற்சல் பார்த்தோம் இதெல்லாம் அவர்களுக்கு தர்மம் சாமி நாக ராமனு இல்ல சீதை இல்லே நாம தொண்டர்கள் நம்ம தர்மம் என்ன அதத்தான் லக்ஷ்மணன் தெரிவிக்கிறார் கூடவே ராமனுக்கு காட்டுக்கு போய் எந்த இன்பத்துக்கும் ஆசைப்படாமல் அனைத்து கைங்க பணிவடைகளையும் லக்ஷ்மணன் செய்கிறார் பஞ்சவட்டிக்கு போய் சேர்ந்தார் நாசிகை பக்கத்துல கோதாவரி கரையில இருக்கு பஞ்சவட்டியில போய் பரணசால நல்ல குடிச ஒண்ணு கட்டுன்னு ராமன் சொன்னார் அது அதெல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து நல்லா பரணசாலை கட்டு விட்டார் சுத்தி சுத்தி பாக்கல ரொம்ப நான் பந்தவாலோட பேசுறதுக்கு ஒரு உள்ளு கட்டிருக்கார் படுத்துக்கிறதுக்கு அக்னிகாரியம் உள்ள கட்டிருக்கார் சமையலுக்கு தர்மாத்மா நசம் எப்பேற்பட்ட காம்பிளிமெண்ட் தெரியுமா அவர் சொல்லிருக்கிற கொண்டாட்டம் பெரிய ரிவார்ட் லக்ஷ்மணன் பார்த்து சொல்றாரு இப்படிப்பட்ட லக்ஷ்மணா நீ இருக்கும் என் தந்தை மரணமடைந்தார்னு எனக்கு தோணல என் தந்தை போகவே இல்ல ஒன்னா இருக்கே என்னவரை லக்ஷ்மணன் பண்டிதன் என்று ராமன் கொண்டாடுறார் இப்ப லக்ஷ்மணன் என்ன தர்மம் அறிந்திருக்கார் கடவுளுக்கு அனைத்து ஜீவாத்மாக்களும் தொண்டர்கள் அந்த கடவுளுக்கு தொண்டு புரிவதே ஆத்மாக்களுக்கு தர்மம் அப்ப ஜீவாத்மாக்களுக்கு தர்மம் கேட்டால் அத தெரிஞ்சிருந்தா தான் நம்மள பண்டித்தன் ஊத்துப்பா எது நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய தர்மம் பகவானுக்கு தொண்டு புரிதல் கைங்கரியன்தான் தர்மம் அதை விடாம லக்ஷ்மணன் பண்ணிருக்கோம் எல்லாம் பின்தொடர சொல்கானம் அடைந்தவனே அர்த்தவர்கள் கருமருந்தே அயோத்தி நகர் சதிபதியே சித்தவசன் சொல்கொண்ட ஸ்ரீராமா தாலேலோ என்று குலசேகர பாசனம் சுற்றமெல்லாம் பின்தொடர ஊர்காரா அத்தனை பேரும் பின்தொடர ஆமா கேகினாய் பெரியவா சான் பிள்ளைங்கிற ஒரையாசிரியர் ஒத்துரிமையிலேயே லக்ஷ்மணன் ஒத்தன் தானே போனார் ஆழ்வாரிய சுற்றமெல்லாம் பின் தொடரன்னு சொல்றார் மொத்த பேரும் போய் என்னென்ன தொண்டுகள ராமனுக்கு புரிந்திருக்க வேணும்னு ஆசைப்பட்டிருப்பவர்களோ அவை அத்தனையும் லக்ஷ்மணன் அவர் அத்தனை பேருக்கும் பிரதிநிதியா போயிட்டார் அப்ப எத்தனை தொண்டு புரிந்தார் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெளி குரல் அருவி திருவேங்கட தெழில்கள் ஜோதி எந்த தந்த தந்தைக்கே நம்மாழ்வார் கோஷனம் ஆக தொண்டு புரிதலே ஜீாத்மாக்கள் பக்தர்களுக்கு ஒரே தர்மம் அதே அடியார்களை காப்பதே கருணை புரிவதே பகவானுக்கு தர்மம் அவனை காப்பவனாக ஆக்குவது அதற்கு துணை புரிவதே சீதாதேவி மகாலட்சுமிக்கு தர்மம் இந்த தர்மம் தெரிந்திருந்தால்தான் பண்டிதன்னு கொண்டாடப்படுகிறான் நாம் எல்லாருமே பண்டிதர்கள் இருக்க வேண்டாமா இருப்போம் இந்த என்ற எ ம ஒரு வாட்ஸ் மெசேஜ் அனுப்பவும் தினந்தோறும் இந்த ஆடியோ ப்ராட்காஸ்டை கேட்டு மகிழவும்